திருச்சிற்றம்பலம் திரு ஏசரவு இறைவன் தம்மை ஆண்ட கருணையை எண்ணி இறங்குதலை பத்து பாடல்களில் கூறினார் ஏசரவு என்பது இறங்குதல் என்று பொருள்படும் இதற்கு சுட்டறிவு ஒழித்தல் என்கிற குறிப்பை சான்றோர்கள் வழங்கியிருக்கிறார்கள் மூன்றாவது பாடலிலே ஒரு அருமையான செய்தியை நமக்கு தருகின்றார் மணிவாசகர் ஆதமிலியான் பிறப்பு இறப்பு என்னும் அருநிறையில் ஆர் தமரும் இன்றியே அழுந்து ஆஹா என்று ஓதமலி நஞ்சு உண்ட உடையானே அடியேற்கு உன் பாதமர காட்டிய ஆறுகன்றே எம் பரம்பரனே என்று கூறுகிறார் ஆர் தமரும் இன்றியே அழுந்து என்று அவர் கூறுவதை நாம் உற்று கவனித்தல் வேண்டும் எங்கே அழுந்துகிறோம் அருநரையில் அழுதுகின்றோம் அருநரையில் அழுதுகின்ற பொழுது ஆறு தமரும் இன்றியே என்று சொல்லுகிறார் இப்பிறப்பில் மனைவி பொருட்டும் மக்கள் பொருட்டும் பொருள் ஈட்டிச் சேர்ப்பதிலேயே கவனம் கொள்வார் வினை ஈட்டுவதை கவனிக்க மாட்டார் அவ்வினைக்காக அவரை நரகத்தில் இடும்போது எவர் பொருட்டு பொருள் ஈட்டினாரோ அவர் உடன் நரகத்து வாரார் இதையே பிறப்பு அருணறைகள் இறப்பெண்ணும் ஆர்தமரும் இன்றியே அழுந்து வேர்க்கு என்றார் இனி பிறப்புக்கு வருமுன் எந்த உறவும் இன்றியே வருகிறது இவ்வுயிர் பிறந்தவன்தான் அதற்கு தந்தை தாய் ஊர் உறவெல்லாம் இதையே ஆதமெலியான் என்கின்றார் மணிவாசகப் பெருமான் மேலும் நிறைவு பாடலிலே ஒரு அற்புத குறிப்பை தருகின்றார் திருப்பெருந்துரையிலே ஈசன் மறைவையில் அந்தனாக வந்து தம்மை ஆட்கொண்ட போது தமக்கு உபதேசம் செய்ததை பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார் நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமையனப்பெற்றேன் என்று ஈசன் சிவாய நமை என்கின்ற மந்திரத்தை தமக்கு ஓதியதை தீட்சை செய்ததை இங்கே குறிப்பிடுகின்றார் மணிவாசகப் பெருமான் பு தருமணத்தேனை தீர்த்து என்பே கரும்பு தருசுவை எனக்கு காட்டினை உள்கழலினைகள் ங்கு திரை உலவு சடை உடையானே நரிகளெல்லாம் பெருங்குதிரையாக்கியாறு அன்றே உன் பேரருளேயே பண்ணார்ந்த மொழி மங்கை பங்க நின்னாள உண்ணார்ந்த அமுதேவுடையே அடியே மண்ணார்ந்த பிறப்பரு திட்டுவாய் நீ வாயில் கண்ணார உய்ந்த யாரு அன்றே உன் கடல் கண்டே பிறப்பு இறப்பு என்னும் அருணரையில் ஆதமரும் இந்தியே அழுங்குவேற்க போதம் மலி நஞ்சு உண்டவுடையே அடியேக்கு ஆறு அன்றே எம் பரம்பரனே பச்சைத்தாள் அரவு ஆட்டி படர்சடையாய் பாதமது உச்சத்தார் பெருமே அடியேனை உயக் கொண்டு சிறு தெய்வம் ஏத்தாரே அச்சோ என் சித்தத்து ஆரே உய்ந்த ஆறு ரே திறம் நினைந்தே கற்றியேன் கலைஞானம் கசிந்து In the rain, chilling in the clouds, member to convert to. glucose is w benim名ama astray SCIPs. This one also asks mouth пис hiv his ay julat x2 ampl需要 ிடப்பட்டுஞ்சயக கூற நடுங்குவேல் நின் அருளா உஞ்சேல் எம் பெருமானே உடையானே அடியேனே நை என்று ஆண்ட ஆறு அன்றே அம்பலத்து அமுதே பிறப்பறுத்து இங்கு இமையவர்க்கும் அறியவுண்ண தென்பாலை திருப்பெரும் துறை உரையும் அன்பால் நீ அகம் நிகழவே கொண்டது என்பாலே நோக்கியாறு என்றே எம் பெருமா ே புகுந்து இங்கு புரள்வே நீ கருணையினால் பேத்தே நீ ஆண்டாறு என்றே பெருமானே மறுவ இனிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருகெருவுதொரு வேருமான் இல்று ஏத்தி பருகியavil பரம கருணை தடங்கள் இல் படிவு ஆமாறு அருள் எனக்கு இங்கு இடமறுதே இடம் கொண்ட அம்மாளே நானே யோதவம் செய்தேன் சிவா தே நாய் இன்ன முதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தாரிவந்து எனது உள்ளம்புகுந்து அடியேக்கு அருள் செய்தான் புய்கை ஒரு தந்தை வெறுத்திட